முன்னதோ வெள்ளி பெருமலை கூட்டம் முழு முழு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோ ஒரு பெருமலை கூட்டம் பெயர் படிவது போல் வண்ணீர் உலகம் பரவியாவில் நம்பியோட பெண்கோட செல்ல